பெருந்திருக்கூட்டம் இப்படி எல்லாம் நிறைய திருக்கூட்டங்கள் இருக்கு இந்த வேறுபட சுவாமிகள் எங்கயோ போயிடும் அந்த கூட்டம் இருக்குதே அது யாருக்கும் பயன் இல்லாத கூட்டம் அது என்னன்னு கேட்டா ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா உடனே பத்து பேர் கூட்டிடுவாங்க இனியமலை மேல இருப்பது போல இங்க திருக்கூட்டம் என்றால் திருவினை அடைகின்ற கூட்டம் திருக்கூட்டம் என்ன என்று கேட்டால் மேலாய பொருள் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்றே தெருவுடையானை திராப்பள்ளி கொண்டுடையானை கூறையன் உள்ளம் குளிரும்மி என்று ஞானசம் அந்த பெருமான் ரொம்ப சொன்னார் திருவி என் செல்லுமி தேனி வானூர் என்றெல்லாம் நம்முடைய அப்பர்சாமி சொன்னார் ஆகவே திரு என்பது ஆன்மாக்கள் நிறைவாக ஏதப்பெற வேண்டிய முத்தி செல்வம் அந்த பெருமான் அடைந்து என்பது தொகுதி என்ற பொருள் ஆனா இங்க திருவிடைகின்ற கூட்டம் இந்த கூட்டம் எதுவாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் படியாதவர்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டுவர்களாக இருக்கலாம் அயல் நாட்டுவர்களாக இருக்கலாம் இதற்கு மொழியோ ஜாதியோ நாடோ மற்றவையோ எதையும் கடந்தது அதனால்தான் நம்முடைய தொகையிலே அப்பாலும் அடிச்சாருந்தான் அடியாச்சும் இப்படி ஒரு அமைப்பு இந்த கல்மணில தான் சமயத்துக்கு தான் தோன்றிதா சொல்லம் அடையக்கூடாது பெருமிதம் அடையலாம் கர்வம் வேறு பெருமிதம் வேறு கர்வம் என்பது இதை எங்கேயுமே பரப்பிக்கிட்டு இது தவிர வேற எதுவும் என்னாம பெருமிதம் என்பது மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருப்பது மட்டும் அல்லது தமிழகத்தில் இருப்பது அல்லது இந்திய பெருநாட்டில் இருப்பது என்று நினைத்து அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார் இந்த திருக்கூட்டம் எங்கே இருக்கும் என்று கேட்டால் சுந்தர் முன்சாமி அருமையாக நாடு மொழி இனம் இவற்றையெல்லாம் கடந்து எங்கெல்லாம் அந்த ஆன்மாக்கள் பிரிவினை அடைகின்றா இருக்கு அவையெல்லாம் திருத்தும் அடிசார்ந்தார் அடியார்த்தும் அடியும் என்று சொல்லி அந்த அப்பாலும் அடி சார்ந்தார் என்று இந்த அடி சார்ந்தாருக்கு இலக்கணமும் அவரே சொன்னார் திருத்த என்ன செய்யணும் சித்தத்தை சிவன்பாலே வைக்கணும் அப்புறம் பரமனையே பாடணும் அப்பாலும் அடிசாரணும் அப்ப மனத்தை மொழியை உடம்பை இந்த மூன்றானும் பெருமானையே நாடி வருகிற கூட்டம் இருக்குதே அடைந்து வருகிற கூட்டம் அமைப்படை அந்த ஒரு தொகையை மட்டுமே ஏறத்தாழ ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தை என்ன பார்க்கக்கூடிய அருமையான காலம் பதினோரு பாட்டும் பதினோரு பாட்டு தான் அதனால்தான் நம்முடைய கேக்கடார் பெருமான் தொகையை சொல்கின்ற பொழுது மட்டும் ரொம்ப அச்சத்தோடு பக்தியோடு கூறுவார் மாதவம் செய்த செந்திசை வாழ்கிற சீதிலா திரு தொண்ட தொழைதர இந்த செந்திசை வாழ்கிற சீதிலா திரு தொண்ட தொழை தர போது எதற்காக செய்தார் சாமி ஞானம் ஊய்ய நாம் ஊய்ய நம்பி சைவ நென்னறியின் சீலம் ஊய்ய திரு தொண்டன் பணித்துக் கொடுவார் அரிய ஒவ்வொன்றா என்ன இன்னி பார்க்க இந்த உலகம் உலகம் உலகம்னு என்ன நாம் நான் மட்டுமா இது அருடைய நம்பி சைவ நென்னெறியின் தீலம் சைவ சமையை நெறியே பிழைக்குமா இருக்கு இந்த திருத்தொகை அணுகின்ற காரணம் அதனுடைய அருமையான அந்த நெறிமுறைகள் தான் நமக்கு அதுதான் நம்முடைய பெரியபிராணத்துக்கு தொகை நூலாய் முதல் நூலாய் அமைந்து நம்பி ஆண்டா நம்பிகள் நூல் அந்தாதி வகை நூலாய் அமைந்து வெறி நூலாய் ஒரு அருமையான பாங்க நமக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குதே அந்த கட்டுக்கோப்பு வேற எந்த பெருங்காப்பியத்திற்கு இல்லை இந்த ஒரு பெருங்காப்பியத்தான் அந்த வகையிலே திருக்கூட்ட சிறப்பு என்று சொல்லும் போது திருவை அடைகின்ற கூட்டம் திருக்கூட்டம் அது எங்க இருக்கிறது அப்பாலும் அடிசார்ந்தான் இருக்கிறது என்று சொல்லணும் அற்புணை பெரிய அருமையான கூட்டம் என்றாலும் இங்கே நமக்கு திருக்கூட்ட சிறப்பு என்று திருவாரூரில் இருக்கின்ற திருக்கூட்டம் என்று வருகிறது ஏன் என்று கேட்டா இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருக்கூட்டத்தினால் இந்த திருத்தொண்ட தொகையே எழுந்தது இங்க பொதுவா எங்கிருந்து பெருமானு வழிபட்டாலும் அவை அவர்கள் எல்லாம் திருக்கூட்டத்தை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே நாம் இந்த பகுதியில் அனுப்பதெல்லாம் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற திருவாரூர் இருக்கின்ற திருக்கூட்டத்துக்கு இப்பொழுது வழக்கம் போட்டு சொல்லுவது நம் சுவாமி சொல்றது இதனால நாம் எல்லாம் திருவாரூருக்கு திருவாரூர் அங்கே அருமையான தேவாசிரிய மண்டபம் கோயிலே முன் இருக்கிற தேவாசிரிய மண்டபம் அந்த மண்டபத்தில் இருக்கின்ற தெருக்கூட்டத்தை பற்றி நம்முடைய சேக்கலா பெருமாள் மிக அற்புதமாக சொல்கிறார் பாடல் ரொம்ப குறைவுதான் இருந்தாலும் பல அரிய செய்திகளை இங்கே வைத்து நமக்கு பேசுகிறார் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் பூங்கோயில் பூங்கோயில் தவறுமான நெடுஞ்சல் நம்ம திருவாரில் இருக்கிற கோயிலுக்கு பூங்கோவில் என்று ரொம்ப அருமையானது அழகு மனம் மிக உயர்வு எல்லாவற்றையும் பூங்கோயிலாக இருக்கிறது அந்த கோயிலில் நம்முடைய பெருமான் வீட்டிற்கிறாராம் ஆதி தேவர் அமர்ந்தோயில ஆதி தேவர் அந்த பெருமான் ஒருவன் தான் என்று காலை எல்லைக்கு எட்டாத பரம்பொருளாக இருக்கிறார் எப்ப அந்த ஆதி என்று சொன்னமோ அதோட நீ இன்னொரு சொல்ல இணைத்து அந்தமும் இல்லாதவர் ஆதியும் அந்தமும் இல்லாத ஆனாலும் இந்த தோற்றத்திற்கு தொடக்கமாக இருக்கிற காரணமாக இருப்பதனால் ஆதி அவருக்கு ஒரு ஆதி இல்ல அன்பும் தோற்றம் வேண்டிய உலகத்தை படைத்துக் கொடுக்கின்ற அமைப்பிலே அவன் தான் மூலகாரணம் யாருக்கும் மூலகாரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்று கேட்டிய கண்டபிராணி மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணமாக இந்த மூர்த்தியும் அமர்ந்த சொல்லலவாண்ட் அமர்தல் என்று சொன்ன உடனேயே நேரம் நம்முடைய கவனம் தொல்லாத்தி சொல்ல இருக்கணும் வேற எந்த எந்த நூல் அந்த பொருளை அப்படி சொல்லவில்லை ஆனா அந்த பொருளை நாம் எடுத்து அழுதுல பின்வாங்கி அமர்ல அது ஒரு பொருள் உண்டுதான் என்ன சொல்றாங்க விருப்பத்தோடு வீட்டிற்கின்றது அமர்தல் அமர்தல் என்ன சார் அங்க உட்காந்துட்டா அது அமர்தல் அவ்வளவு அந்த மாதிரி விருப்பத்தோடு உட்கார்ந்துட்டா தான் அமர்தல் அது எப்படி சொன்னா தொல்லாப்பியர் அமர்தல் மேவல் மேவல் சொல்லிட்டாரு மேவல் என்பதற்கு என்ன பொருள் தெரியணும் விருப்போடு வீட்டிற்கு என்று தெரியும் சொல்லிட்டு வர பல்கலைக்கழகைய காதல ஏறுமா ஏறாதான்னு தெரியாது உரையோட படித்தால் அன்றி வழங்காது நாம இங்கே கீழே வந்துட்டோம் வைகாச்சி பரண்டாச்சு பறந்தாச்சு ஆகவே நம்ம தமிழ்லாம் ரொம்ப குடிச்சூரான தமிழா போயிட்டு இந்த காலத்துல மீண்டும் நாம் அந்த தமிழை தொட வேண்டும் என்றால் தொல்காப்பிய தமிழை தொட வேண்டும் என்றால் அது இருக்கிற ஒரே ஆசிரியை உரையில என்ன அமர்தல் மேவல் சொல்லிட்டாரு இப்ப மேவல்னாலே விளங்கலையே அமர்தல் மேவல் சொல்லி தருவது அந்த அவர் காலத்துல கிமு என்று வாழ்ந்த தமிழனுக்கு அமர்தல் என்றால் மேவல் போதுமானதா இருந்தது கிமுல கீப்பிருதான் விருப்போடு வீட்டிறல் என்று வளர்ந்து இல்லை இப்ப அதுவும் விளங்கலை அது என்ன விருப்போடு வீட்டிறுத்தல் அது ஒண்ணு விளங்கலை அதுவும் விளங்கலைன்னு உட்கார்ந்து இருக்க பாரு அதுக்குத்தான் அமர்தல் அப்படி சொல்லும் மொழிப்பொடியா கீழங்கும் என்பது நமக்கு வருத்தமாக அதனால ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் இந்த தோற்றத்திற்கெல்லாம் உலக தோற்றத்திற்கெல்லாம் மூலகாரணமாய் சென்ற மூர்த்தி விரும்பி எழுந்திரொள்ளி இருக்கின்ற பூங்கோயில் அது எது திருவாரூர் கோயில் அவர் யாருன்னாரு பூதநாயகர் இந்த பூதம் இந்த வருது பூதம் தான் வந்து பெரும்பாலும் நிலம் நீத்தி வலி வலி இந்த ஐம்பெரும் பூதங்களை பெரும்பாலும் சொல்லிட்டு வருவோம் அதற்கும் தலைவர் அந்த ஐம்பரும் பூதங்களுக்கும் தலைவர் தான் அதுல ஒண்ணு ஆனாலும் பூதம் என்று வருகின்ற பொழுது என்ற பொருள் என்பதற்கு உயிர்கள் என்ற பொருள் சிறப்பு இப்ப ஞானசம்மந்தருடைய தோட்டத்தை சொல்லுவார் வேத நெறி தலை தோங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை போலிய பூத பரம்பரை போலிய என்றால் என்ன உயிருடைய அந்த எண்ணி இருக்குது காலங்காலமாக காலங்காலமாக தலைத்து செழித்து ஓங்க ஞானசம்பந்த அவதாரம் செய்வார் அந்த உயிர்களுடைய வழி வழியாக என்று சொல்லுவார் ஆகியதான் இங்கேயும் பூதநாயகர் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான் புற்றியிடம் கொண்டவர் அங்கே புற்றிலேயே நல்ல புற்று அந்த புற்ற இடமாக கொண்டிருக்கிறார் அதுக்கு புற்றிடம் கொண்ட பெருமான் பேர் அதனால அந்த தலைக்கு நம்ம என்ன சொல்றோம் மண் தானே மண்ணுக்குரிய ஐம்பெரும் பூதங்களிலே மண்ணுக்குரிய பதி திருவாரூர் சொல்றோம் இதே போல காஞ்சிபுரத்தையும் சொல்லுவோம் மண்ணுக்குரிய பதி இங்கே காஞ்சிபுரம் பெருமாட்டியே அங்க இருக்கிற அந்த மணலால் எடுத்து பெருமானை வழிபாடு செய்து தழுவ குறைந்த இடம் அதனால இப்ப நீங்க மற்றது எல்லாம் ஐம்பெரும் போற தளத்துக்கு இது ஒன்றுக்கு தான் இருக்கு திருவாரூர் இன்னொன்று காஞ்சிபுரம் இருக்கு இப்ப திருவாரூரா காஞ்சிபுரம் இந்த பேச்சுக்கு அப்பா இந்த பிரதிவித்தலம் அதாவது மண்ணுக்குரிய திருப்பதியாக ரெண்டு இருப்பதிலே ரெண்டு என்று சொல்லும் எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்ன செய்ய அது பெருமானுக்குரிய காஞ்சிபுரம் பெருமாட்டிக்குரிய அப்பாவுக்கு என்ன செய்யலாம் காலத்து வானம் பின் சிதம்பரம் ஒன்றுதான் அப்புறம் அப்பு திருவானி காவல் தான் தீ திருவண்ணாமலைதான் ஆனால் அங்கே இப்படி இரண்டும் இருப்பதனால இரண்டும் காரணமாக இருப்பதனால எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவன் புத்திரியிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீல் சுடல் முன்றில் சூழ் சோதி மாமணி நீள் சுடல் முன்பில் பெருமானுடைய திருமுன்னிலை இருக்கு திருமுன்னிலை அவருடைய முன்பு சொல்ல அந்த முன் எப்படி அருமையான தமிழ்சொல் திரு முன்பு என்பது என்பது பெருமானியில ஏ சந்நிதியில வைக்காதப்பா எத்தனை இல்லை சன்னிதினா பெருமானுடைய திருமுன்னிலையும் இப்ப திருமுன்னிலைன்னு ஏன் சொல்றோம் இப்ப நம்ம தாளில போற முன்னிலை வைப்பாருன்னு நம்ம இருக்கிறவங்க எல்லாம் முன்னிலைதான் பெருமானுடைய இடம் திருமுன்னிலை எப்படி நாமெல்லாம் சேர்ந்த வெறும் கூட்டம் அறிவர் சேர்ந்தா திரு கூட்டம் ஆகுதோ அதுபோல நமக்கு இருக்கிறதும் அதுதான் வர சொல்லு சந்நிதி சன்னிதி சன்னிதின்னு சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருமுன்னிலி ஜோதி மாமணி நீல் சூழல் முண்டில் சூழ் அருமையான மணிகள் இழைக்கப்பட்ட அருமையான திருமுண்டில் அவருடைய இருக்கின்ற இடம் அப்படின்றது எனவே முற்றிடம் கொண்டார் கோயிலில் பெருமானுடைய திருமுன்னிலே மதிலை சார்ந்து இருக்கிற இடம்தான் தேவாசிரியர் மண்டபம் என்று சொல்லி ரொம்ப அருமையா அந்த இருக்கையை சொன்னார் இந்தியன் பூமி செய்மாவாடகரத்து மால் முதல்வான் அவர் இணைந்துள்ளது தேவாசிரிய மண்டபம் தேவாசிரிய மண்டபம் என்ன பொருள்னர் அதை விளைக்கிட்ட அவரே சேர்க்கிடாரே விளக்கிட்டார் ஒண்ணு நீ போய் அகராதிகளும் கவலைப்பட வேணாப்பா தேவர்கள் ஆசிரியர் தங்குதம் தேவர்கள் தங்கி வழிபடுகின்ற இடம் தேவாசிரிய மண்டபம் அப்போ திருவாரூர் கோவிலை மன்னவரன் மட்டுமின்றி சொல்லும் போது உனக்கு விண்ணுல சுகலோகத்துல ஐராவன்கிற ஒரு யானை இருக்கு அந்த யானை ரொம்ப ஆயிரம் கொம்புகளை உடையது அந்த யானையில நீ போலாம் அது இருக்க கூட கால மாட்டிலே இருக்க எவ்வளவு எளிமையான அமரர் நாடு ஆளாரி தேவரன் கற்பதரவும் காமதேனும் எல்லாம் இருக்கிடும் உங்கரன் மாதிரமன் எல்லாம் இருக்கிறவர்கள் அந்த இடத்தினை ஆளாமல் ஆரூராண்ட என்னமான திருவாரூடைய அந்தமீன் எளிமையினர் அப்போ உனக்கு பெரிய யானை ஐராவதம் இருக்கு அதனை விட்டுட்டு நீங்க காலமாட்டில பெரிய இடங்கள் தேவலோகத்துல தங்கி இருக்கலாம் அருமையாகவே ஆனால் இங்க திருவாரூரில் ஆடுகிறார் இப்படிப்பட்ட எளிமைப்பா என்றெல்லாம் அப்பறர்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்கின்ற திசை முகன் பூ ஆர் திசை முகன் பூவில் இருக்கும்படியான திசை முகன் தெரிய நமக்கு பூ என்று பொதுவாக வந்தாலும் தாமரிகள் என்று அர்த்தம் வீட்டில் போகணும் யாரு நான் முகன் திசைமுகன் தெரியும் அகலத்து மா முதல் வானவர் அருமை அதாவது பக்தி உடையவர்கள் எப்படி வைணவத்தில் அந்த பற்றோட சொன்னார் திருமாலுக்கு என்ன பெரிய சிறப்பு ஆழ்வாரன் சொல்வாங்க கேட்டா அகலகில்லேன் இறையும் அலர்மியல் என்று மனவாளா அந்த சிறுமுகல மார்பு இருப்பாங்களா திருமால் மார்பல பெருமகள் வீட்டிற்கு மார்புடைய என்று ஆழ்வார்கள் பாடினார்கள் அந்த ஏற்றத்தை குறைத்து விடாமல் மா வாழ் என்று இலக்குமி அந்த இலக்குமியானவள் வாலம்னா மார்பு அவள் பொழுதுமே இருக்கும் அந்த மார்பு ஆகவே ஆழ்வார்கள் பாசுரத்துல எப்படி ரொம்ப போட்டு சொன்னார்களோ அதே போல திருமாளிங்க மாவாடகல திருமால் திருமால் இவரதெல்லாம் வானவர் ஓவாது இறைந்து உறைந்துள்ளது வந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பாங்க நேற்று யாரு வந்தாங்க பெரிய கூட்டம் வந்து இன்னைக்கு அலைய ஒரு பெரிய கூட்டமா இருக்கு இந்தர தேவேந்த மாதாடு ஒவ்வொரு நாளும்படியானியன் எனும் திருக்காவனம் திருக்காவனம் இது அருமையான தமிழாக்கம் தேவாசிரியன் என்பதற்குரிய அருமையான தமிழ் திருக்காவனம் திருக்காவன இந்த மாதிரி நல்ல அருமையா பந்தெடுத்து அடகுபடுத்தி தங்குவதற்கு ஏத்த வசதியுடைய இடம் திருக்காவனம் அருமையா தமிழில் இடைக்காலம் ஏற்பட்டால் ஒரு பதினான்கு நூற்றாண்டு பாண்டியருடைய ஆட்சி போயிட்டு ஆட்சி போயிட்டு பதினஞ்சுக்கு பிறகுதான் வந்ததனியே பதினஞ்சு பதினாறு பதினேழு வட முடியாதி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆங்கில ஆதிக்கம் நல்லது நம்ம யாதும் ஊரே யாவரும் கேடி இருக்கிற பரம்பரை தான் ஒத்துக்கலாம் அடுத்ததை பாராட்டும்போது நம்மள விட்டுறோமே அங்கதான் தகராறுத்தாராட்டு பத்தி யாவரும் கேடி யாரும் ஊரே அது நம்ம வேதமா வச்சுக்குவோம் ஆனால் நமக்கு சொந்த விஷயம் மொழியை நம்முடைய நாடு என்பதையும் சொன்னார்கள் எனவே இப்படிப்பட்ட தேவாசிரிய மண்டபம் திருக்காவனம் அறந்தை தீர்க்கும் அடியல் நிரந்த நீத்தோடியால் நீரை தூய்மையால் மறந்த அஞ்சு தோசை போடிதலால் பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அந்த மாதிரி இப்ப யார் தங்குறானா ஒரு திரும்ப இல்ல அந்த தேவாசரி மண்டல செது அந்த பழைய அமைப்பு அப்படி இருக்கும் அந்த திருக்காவணத்தை சொன்னா எப்படி இருக்கும் பார்க்கடல் பார்க்கடல் அமைப்புடலை அடிக்கடி சொல்லுவோம் பஞ்சபிராணம்னு ஐந்து பிராணம் பாடுகிறோம் அல்லவா தேவாரம் திருவாசகம் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு பெரிய பிராணம் திருவிசைப்பா சொல்கின்ற பொழுதுசைப்பா திருப்பல்லாண்டு சொல்கின்றபொரு திருப்பல்லாண்டு பன்னிரண்டு பாட்டு தான் இதுல பெரும்பாலும் எல்லா மூர்த்திகளும் சரி போதுமான சித்தம்படிமே இடமாக பாலி திருத்தம் பயல வல்லானிக்கே பல்லாண்டு கூடுபி என்னது பாட்டுக்கு பார்க்கடல் இந்த பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க மற்ற மிண்டு மனத்தோர் கோவில்கள் மண்ணு மண்ணுள்ள ஆடொலை கூத்தொலி எங்கும் குழாம்பருகி விழவொழி விண்ணலமும் கூடுமானவரை சொல்வது திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு நமக்கும் உண்டு நல்ல வைணவ சம்பிரதாயத்திலே திருப்பல்லாண்டு அருமையான உண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெரியள் திருமணத்து திருப்பல்லாண்டு அருமையா அவர்களுக்கு பன்னெண்டு பாட்டு நமக்கு பதிமூணு பாட்டு பல்லாண்டு பாட்டு இருக்குதான் சொன்னேன் இப்ப நம்ம வாழ்த்து கொடுக்கறமே திருமண வாழ்த்து அறுபது ஆண்டு நிறைவு வாழ்த்து இதெல்லாம் கொடுக்கறேன் அறுபதாண்டு நிறைவு வாழ்த்து இதை நாம ஏதோ வந்து இப்ப அறுபதாண்டு நிறைவு வாழ்த்துக்கு திருமணத்தை சொல்லுவோம் வெண்ணிலாவும் போல வீரனும் போலும் துவையும் போல தமிழும் இப்படி எல்லாம் சொல்லுதான் இது நம்முடைய சொல்ல சொல்லிய வாழ்த்துவதை விட இந்த திருப்பெல்லாம் அந்த வாழ்த்துறதுன்னு இது நல்ல மரபு நல்ல மரபு திருமணமா இந்த பதிமூணு பார்த்து அறுவான ஆண்டு நிறைவு இந்த பதிமூணு எண்பதாண்டு நிறைவு விட அவன் அந்த பதிவெண் பாத்தோம் அவ்வளவு அழகான பாட்டு இந்த பாட்டை நம்ம எழுதி அவர்களுக்கு அந்த கண்ணாடி போட்டு கொடுத்து அந்த வீட்டுல இருந்தா கூட நல்ல மங்களம் நிறைய ஒரு கடப்பாடாகவே வைக்கலாம் வீரனும் போலும் போலும் வீரனும் என்னைக்குமே இருக்குதே ஒரு காலையில வயசாகி போய் கீழே போட்டுறான் அது மாதிரி எங்களுக்கு சொல்றதை விட நம்ம சொல்லுக்கு இருக்கிறத விட ஞானிகளுடைய சொல்லுக்கு நல்ல மதிப்பு ஞானிகள் சொல்லு அந்த திருப்பெல்லாம் அந்த பாட்டு படிச்சு முடியுமான படிக்கலாம் அருமையான பாட்டு எல்லாம் பெருமானி வாழ்த்துவது பெருமானி வாழ்த்தும் போது பெருமானி வாழ்த்துவது நமக்கு தெரியாது ஆமா பெருமானி என்ன பண்ணு நாம வாழ்த்து தான் வாழணுமே நாம வாழ்க்கையா வாழ்றது அவ என்றும் இருக்கிற பரம்பொருள் என்ன பொருள் என்றும் உள்ள பரம்பொருளை மேலும் நாம பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என்பது அன்பு மீது நன்றியும் காட்டி நாம் வாழத்தான் பெரும்பாருமையா திருவாசகத்துல வானவர்கள் வாழ்த்துவதும் தாம் வாழ்வான் ஆண்டவனை வாழ்த்துவது எதுச்சுனாரு எல்லாம் அடியவங்கள் வாழ தான் சுயநலம் தான் வாழ்த்ததெல்லாம் பெருமானை வாழ்த்துவது நாம் வாழ யார் வாழ்த்தப்படுறோம் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுது நீங்க ஆண்டவன் வாழ்வான அவன் பண்ணும் உண்டவன் உள்ளவன் இன்றும் இருப்பவன் இனி என்றும் இருப்பவன் அதனால நீ உன்னுடைய வாழ்த்தினால அவனுக்கு ஒண்ணு பெரிய வளம் இல்லை அந்த வாழ்த்த உனக்கு தான் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுகிறேன் அருமையான பல்லான் சிறந்தனார் என்பவர் சில்லையிலே பாடியிருக்கார் நமக்கு அதே போல வைணவத்தில் ரொம்ப அருமையான பாடம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல வைணவத்துல அந்த அந்த பன்னிரண்டு பாட்டுல மூன்று இடங்கள்ல அந்த அரிய மந்திரத்தை வைத்தாங்க அந்த மந்திரத்தை ரொம்ப அற்புதமா மூன்று இடங்கள்ல வைத்து பைனவர்கள் திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டு செழிக்கணும் சொல்றதுன்னு கூட இல்ல திருப்பல்லாண்டு செவிக்க திருப்பல்லாந்து அவர்களுக்கு இருக்கிற உடைப்பை விட நம்ம கொஞ்சம் வரவே இல்லை குற்றவாளி சுந்தர குற்றவாளி எல்லா வாலியும் குறிப்பிடாம போறதுதான் வன்மையா கண்டிக்கணும் நீ யார் சுந்தர குற்றவாள ஒரு நகை உள்ளும் இன்னாது அவங்க அருமையா வச்சிருக்காங்க பாசுரம் சேவிக்கிறது சொல்ல போய் உரைப்பு நல்ல உரைப்பு அல்லவா முருகா நமக்கு எல்லாம் பெருமானுடைய அருளும் நம்முடைய முகல்மூர்த்தி கொண்டாருடைய இருந்து நல்ல உழைப்பு வேண்டும் நம்முடைய சமயம் நம்முடைய இது ஞானிகள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் அதெல்லாம் அப்படிலாம் போய் அவ்வளவு கிண்டுக்கரியாவும் ஆராயுவதற்கு நாம் யார் நீ எல்லாமா ஆராயறது பத்தி நீ எல்லாமே ஆராயறது எங்க இணையத்தில் இருக்கிற நீ எங்க கீழே கிடைக்கிற முருகா அதனால இப்ப வந்து பார்க்கடல் போன்றது என்று சொல்ல திருவாரூர் தேவாசிரியின் மண்டபம் இதெல்லாம் மின் விளக்கி பட்டு ரொம்ப அருமையா இவர் சொல்ற மாதிரி மாசில் ஈணை மாலை மதியம் வீசு தந்தல் நீங்க வேணில் மூசு வந்தரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்று மாதிரி அருமையா இருக்கு இதோ இப்பொழுது ஒளி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தவா ஒளி அது எப்படி இருக்க ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் தீர்க்கும் அடி அவர் மேல் ஒ பார்க்கல பார்க்கவும் போறது இல்ல அதற்கு பதிலா இதுவும் இந்த திருக்காவனத்துல தேவாசு மண்டத்துல எல்லா அடியோர்ல இருக்கிறாங்களே சேர இருக்காங்களே அவங்க மேல என்ன இருக்குது அருமையான திருநீர் இருக்கு அந்த திருநீர் எப்படி இருக்குது ஒவ்வொரு அடியோரும் ரொம்ப அருமையாக உடம்பெல்லாம் திருநீர் அப்படி பூசை இனியது நீர் நீர் சாண இனியது நீர் சின்னத்தைப் பற்றி பேசினார்களே பூசை இனியது நீர் உடம்பெல்லாம் போச்சு என்று சொல்லுக்கரசர் திருமேனியை எதுல பார்க்கலாம் திருமேனி எதுல பார்க்கறது